வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஓராவது செய்தி சேவை கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் பேரறிவாளன் உட்பட ஏழு பேரை விடுவிக்கக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் நடைபெற்றது சென்னை பெருங்குடியில் ஜெம் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு ஆஸ்பத்திரியை திறந்து சென்னை சேலம் இடையேயான எட்டு வழிச்சாலை திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கான புதிய அறிவிப்பானையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்த யாருக்கும் அனுமதியில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்த உச்சநீதிமன்றம் விவசாயி ஐயா கண்ணு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது ஜாக்டோ ஜியோ நடத்தவிருந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை உயர்நீதிமன்ற வேண்டுகோளை ஏற்று டிசம்பர் பத்தாம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளனர் சோதனை ஓட்டத்தின் போது நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்த இந்தியாவில் புல்லட் ரயிலுக்கு முன்மாதிரியாக கருதப்படும் இன்ஜின் இல்லாத ட்ரெயின் பதினெட்டு ரயில் டெல்லி வாரணாசி இடையே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இணைய வேகத்தை அதிகரிக்க செய்யும் ஜிசாட் பதினொன்று செயற்கைக்கோள் ஐந்தாம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் அவசியமே இன்றி ஒன்பது லட்சம் பிரசவங்கள் அறுவை சிகிச்சை முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையம் ஒப்புதல் அளித்தால்தான் மேகதாதுவில் அணை கட்ட முடியும் என மசூத் உசைன் தெரிவித்துள்ளார் கத்திரிக்கை கிலோ இருபது வைசாவுக்கு விலை போனதை அடுத்து விரக்தியடைந்த மகாராஷ்டிரா விவசாயி கூடுதல் இழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தோட்டத்தையும் அளித்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் கேவிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒரு நிமிட யோசனை தொட்ட சம்பவங்கள் இதுபோல் பல தரமான ஒலிக்கோப்புகளை தினம்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் உலகச் தலிபான்கள் பதுங்கியுள்ள பகுதிகளில் ஆப்கன் அரசு மற்றும் அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த வான்வழி தாக்குதலில் இருபத்தி ஒன்பது தலிபான்கள் கொல்லப்பட்டன இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் ஓய்வு விடுதியில் தங்கியிருந்த ஏழு கல்லூரி மாணவர்கள் மண்ணில் புதைந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக லட்சக்கணக்கானோர் திரண்டு மஞ்சள் ஜாக்கெட் அணிந்து பெரும் போராட்டத்தில் இறங்கியுள்ளதால் அந்நாடு ஸ்தம்பித்துள்ளது பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதற்காக பதினான்கு லட்சம் கோடி ரூபாயை உலக வங்கி ஒதுக்கீடு செய்துள்ளது பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பான அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் விலகுவதாக கத்தார் அதிரடியாக அறிவித்துள்ளது அமெரிக்க செனட் சபையில் இடம்பெற்றுள்ள முதல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்வதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேட்டான் அவரது மனைவி சாரா ஆகியோர் ஏற்கனவே இரண்டு ஊழல் வழக்குகள் பதிவான நிலையில் மூன்றாவதாக மேல் ஒரு வழக்கை பதிவு செய்ய அந்த நாட்டின் போலீஸ் பரிந்துரை செய்துள்ளது வடகொரிய தலைவர் கிம் ஜாங் அன்னை வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் நாட்டில் பதினோரு மாநிலங்களில் பருத்தி சாகுபடி நடக்கிறது இதில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பத்தாவது இடத்தில் இருந்து வந்த தமிழகம் இந்த ஆண்டு கடைசியிடமாக பதினோராவது இடத்திற்கு சென்றுள்ளது மற்ற நாடுகளின் பொருட்களுக்கு வரி விதிக்கும் விவகாரத்தில் கடுமையாக மோதிக்கொண்ட அமெரிக்காவும் சீனாவும் கொண்டு வந்துள்ளன பிரிட்டிஷ் சூப்பர் பைக் உற்பத்தி நிறுவனமான ட்ரயம் அடுத்த ஆண்டு ஆறு பைக்குகளை சந்தையில் அறிமுகப்படுத்தப்போவதாக அறிவித்துள்ளது வாட்ஸ்அப் நிறுவன தலைவர் கிரிஸ் டேனியல் அதன் இருபது கோடி இந்திய வாடிக்கையாளர்களுக்கும் வாட்ஸ்அப் பேமெண்ட் வசதியை வழங்க அனுமதி கேட்டு ரிசர்வ் வங்கிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான கார்பந்து போட்டியை கெமரூன் ஏற்று நடத்துவதாக இருந்தது இந்நிலையில் கெமரூனுக்கு வழங்கப்பட்ட அந்த உரிமை பறிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய ஊடக குழும மீது மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் கிறிஸ்கீ தொடர்ந்து அவதூறு வழக்கில் ரூபாய் பதினைந்து புள்ளி ஐந்து கோடி இழப்பீடு வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த வீரர் ஆதித்யா கிரி தங்கப்பதக்கம் வென்றார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்ற இந்திய அணிக்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார் டாடா ஓபன் இந்தியா சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷியா சாம்பியன் பட்டம் என்றார் திரைச்செய்திகள் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கவுள்ள படத்தின் ஒளிப்பதிவாளராக சந்தோஷ் சிவன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் விஜய் சேதுபதியின் ஐயா கதாபாத்திரம் மெழுகு சிலையாக வைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்டா பகுதியைச் சேர்ந்த வளசக்காடு வாடிக்காடு துறவிக்காடு திருச்சிட்டும்பலம் புனல்வாசல் உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார் நடிகரும் இயக்குநருமான சசிகுமார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்